நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்புட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தேசிய விவசாயிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஜோத்பூர் விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு ஓய்வு அளிக்கப்பட்ட விமானத்தின் பெயர் மைஜி இருபத்தி மூன்று தமிழ்நாட்டில் கேத்தரின் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் கோத்திரி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற ஒளையாரின் நீதி எந்த அறநூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டு கோசா பட்டாடை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தயாரிக்கப்படுகிறது மூன்று உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் என்ற கருத்தை கூறியுள்ள தமிழ் காப்பியம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்